வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா கேட்க ஒருவரும் இல்லாவிடில் தவறாய் ஒருவனும் பேச ஆம் கேட்க ஒருவரும் இல்லாவிடில் தவறாய் ஒருவனும் பேச என்கிறார் பி நன்றி வணக்கம்